ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம யோகி யுஞ்சீத்த சனம் ரகசி निराशीर பரி பகவன் ஸ்ரீ கிருஷ்ணர் ரகசியமாக தியானம் பண்ணணும் தனி ஒருவனாக தியானம் பண்ணணும் உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் இது பொதுவாக சொல்லிட்டார் இன்னும் என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்ல போறார் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எத சித்த ஆத்மா சித்தம்னா உள்ளம் ஆத்மான்னா உடம்பு அற மூலம் இறைவனிடத்தில் அன்பு வாழ்க்கையின் மூலம் தவ வாழ்க்கையின் மூலம் உடலையும் உள்ளத்தையும் நன்கு முயற்சி செய்து ஒழுங்குபடுத்தியவன் கட்டுப்படுத்தியவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு காரணம் என்னன்னா நிராசிஹி எந்த விஷயத்தை குறிச்சும் ஆசைப்படுறதில்லை அடியோட ஆசையை நீக்கினவன் அர்த்தம் ஆசை இல்லாதவனா தியானம் பண்ணணும் ஏதா மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு தியானம் பண்ணினா தன்னுணர்வு அழியாது தன்னுணர்வு வலுக்குமே தவிர தன்னுணர்வுங்கிறது அறிவால் அழிக்க முடியாது அபரிகிரகா பொருளையும் நிறைய சேர்த்துக்கக்கூடாது இந்த உடம்பை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நிறைய துணிகளையோ பொருள்களையோ சேர்த்து வைத்து கூடாது பரிகிரகம்னு சொன்னால் உடைமை பொருள்கள் திருவள்ளுவர் சொல்லிருக்கார் நோன்பிற்கு உண்டாகும் உடைமையின்மைனு சொல்லியிருக்கார் அதாவது துறவு வாழ்க்கை தியான வாழ்க்கைக்கு உடைமை இருப்பது மயக்கத்தை உண்டும் மயலாகும் பெயர்த்தும்பர் உடைமையின்மை தான் முக்கியம் அதனால் எந்த பொருளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது யாருடைய துணையும் இருக்கக்கூடாது நம்ம தியானம் பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னே யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் அடையணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் என்ன இருந்தாலும் நம்ம இந்த உடம்பை விட்டு போயாகணும் ஒரு நாளைக்கு அதுக்கு முன்னாலேயே இந்த உண்மையெல்லாம் உணர்ந்தால் இந்த வாழ்க்கை மிகவும் சிறப்புடையதாக ஆகும்ங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்கிறோம் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் கடினமாக தான் தோன்றும் இருந்தாலும் இதனுடைய உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையினுடைய பிற்காலத்தில் நம்ம தனியாக ரூமுக்குள்ளே கதை வச்சாத்தின்னு தியானம் பண்ணுறது யாருக்கு தெரிய போகிறது வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நம்ம மலைக்கு போக வேண்டாம் குகைக்கு போக வேண்டாம் தனியாக அவசியம் கிடையாது தனியாக ரூமுக்குள்ளே தனியாக இருக்கலாம் நம்ம தியானம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் இந்த பொருளை கொண்டாத கொண்டா இதை கொண்டான்னு யாரையும் தொந்தரவு பண்ண நிறைய சாமானை வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறது அதை என்ன பண்ணுறது அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது வாங்கணும்னு ஆசை அப்புறம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாமல் கவலைப்படுறது யாராக எடுத்துன்னு போயிடுவாங்களோன்னு வேறு கவலையாக இருக்குது இத்தனை பிரச்சனை இருந்தால் எப்படி தியானம் பண்ண முடியும் அது நிலையற்ற பொருள்களில் மனசை செலுத்தி கொண்டே இருந்தா ஆக அபரிக்கிரகா இதெல்லாம் கண்டிஷன் ஆசைகளே அடியோடு விட்டுடணும் ஏன்னா வைராக்கியத்தோடு பண்ணணும்னு அர்த்தம் வைராக்கியம்னா பிடிவாதம் இல்லை உலக வாழ்க்கை பொருளில் நாட்டமில்லாத தன்மை அப்புறம் பொருள்களை எல்லாம் அதிகமாக வைத்து கொள்ளாத தன்மை அது மாத்திரம் இல்லை இது எப்போ பண்ணணும்னா வேற என்ன வேலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எளிய உணவும் பின்னால் சொல்ல போகிறார் பதினெட்டாம் அத்தியாயத்தில் எப்படி தியான யோகம் பண்ணுகிறான்ங்கிறது அழகாக சொல்ல போகிறார் கடைசி பகுதியில் வரப்போகிறது அக சததம் எஞ்சீத்த விடாம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சது தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமிங்கிறார் பதஞ்சலி மகரிஷி நீண்ட காலம் இடைவிடாமல் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதனுடைய வலிமையை உணர உணர நமக்கு அதிலேருந்து வெளியில் வரமாட்டோம் அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது எப்பொழுதும் இடைவிடாமல் தியானத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு கடுமையாக தோணலாம் இதில் எது முக்கியமான அம்சங்களோ அதை மனசில் வாங்கி கொண்டு நம்ம வீடுகளில் கூட தியானம் பண்ண முடியும் நமக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோளில் தெளிவு அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வழிமுறைகளில் தெளிவு இருந்ததுன்னா இதை செய்யறது கடினமாக தோன்றாது இதில் நமக்கு ஆர்வம் ஏற்படும் நமக்கு மெய்யறிவும் மெய்ஞானமும் அதனுடைய பயனும் நன்றாக கிடைக்க தியானத்தை மேற்கொள்வோமாக யோகி யுஞ்சி தததம் ஆத்மானித ஏகா கீய சித்தாத்மா